प्रपन्न तोत्र कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம அர்ஜுன உச்சே ஹிருஷி கேஷ தவ रक्षामसि भीतानि பிரியாசித்திஷோ சர்வே நமசந்திச்சித்த அர்ஜுனன் பகவானிடத்துல பேசத் தொடங்கினான் அப்படின்னு சஞ்சயர் சொன்னார் ரொம்ப அச்சத்தோட திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி கொண்டு நா தழுத்தழுக்க சொற்கள் குழறி குழறி வர அர்ஜுனன் பேசினான் அப்படினு சொன்னார் என்ன சொன்னான் அர்ஜுனன் ஸ்லோகம் எல்லாம் தெளிவா சொல்றது இங்கே குழற மாதிரி இல்லை ஆனால் அதுதான் அவனுடைய கருத்துக்கள் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அடிக்கடி பலவிதமான பிராயசித்தங்களுக்கு இதை ஜபிக்கிற வழக்கத்தில் இருக்கிறார்கள் பலர் ஹே ஹிருஷிகேஷ ஸ்தானே அப்படிங்கறத நம்ம எப்படி படிக்கணும் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆளுகின்றவனே சவ பிரகீர்த்தியா ஜகத்து பிரகிருஷ்ய அனுரஜ்யத்தேச்ச அர்ஜுனன் இதிலிருந்து பதினோரு ஸ்லோகங்களால் பகவான புகழ்ந்து பேசுகிறான் பிரார்த்தனை பண்ணுகிறான் இதெல்லாம் பக்தியினுடைய உணர்ச்சி அர்ஜுனனுடைய பக்தியை நன்றாக வெளிப்படுத்துகிற ஸ்லோகங்கள் முதல்ல வியப்போட விஸ்வரூப தரிசனம் பண்ணினான் அப்புறம் அச்சத்தோட விஸ்வரூப தரிசனம் பண்ணினான் இப்போ ஆழ்ந்த பக்தி பேரன்போட தரிசனம் பண்ணுகிறான் நியாயமான ஒரு அச்சத்தோட இருந்தாலும் அந்த அச்சம் அப்படியே அந்த இமோஷன் மாறுகிறது ஆகவே ஆச்சரியம் பயம் பக்தி இந்த மூன்று உணர்ச்சிகளும் அர்ஜுனனிடமிருந்து வெளிப்படுவதை இந்த விஸ்வரூப தரிசனத்தின் மூலம் பகவான் வேதவியாசர் நமக்கு புரியும்படி உபதேசிக்கிறார் தவ பிரகீர்த்தியா உன்னுடைய சிறப்பால் உன்னுடைய மகிமையினால் உன்னுடைய மகிமையினால் தான் இந்த பிரபஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறது அது ரொம்ப சரிதாங்கிறான் நீ இல்லைன்னா இங்கே யாருக்கும் சந்தோஷம் இல்லை ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறான் தவ பிரகிருத்தியா ஜகத்து பிரகிஷ்யானே ஸ்தானேன்னா ரொம்ப பொருத்தம் மகான்களெல்லாம் சொல்லுகிறார்களே உன்னுடைய புகழை எல்லாம் மகான்கள் சொல்லுகிறார்களே அது ரொம்ப ரொம்ப சரி அதில் ஒன்றும் சந்தேகமே எனக்கு இல்லை ஏன்னா இந்த உலகம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் உலகம்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீ தான் அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறார்கள் அது ரொம்ப சரி பொருத்தம் என்பதை நான் நன்றாக உணர்கிறேன் அப்படிங்கிறான் அது உண்மைதான் ஆதிசங்கர்ன்னு சொல்றார் எல்லோருடைய உள்ளத்திலும் இறைவன் ஆனந்த வடிவமாக இருக்கிறான் சர்வபூத சுகிரு எல்லோருக்கும் உள்ளத்தினுள்ளே நண்பனாக இருக்கிறான் அறியாமையினால்தான் மக்கள் துன்பத்திலே சென்று உழன்று கொண்டிருக்கிறார்கள் இறைவனை உணர்ந்தால் இந்த உலக இன்பத் துன்பங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றாது இந்த உலக இன்பங்களையும் நாம் பொருள்களால் அடையப்படுகின்ற உறவுகளால் சூழ்நிலைகளால் அடையப்படுகின்ற இன்பங்களையெல்லாம் உண்மை என்று நம்பி அதிலே மயங்கி போக இறைவனுடைய மகிமையே வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போம் என்பது கருத்து அனுரஜ்ய தேச்ச பிரகிருஷ்யத்தி அனுரஜ்ய தேச்ச அனுரஜத்தைனா புகழாலதான் உன்னுடைய மகிமையினால தான் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் பற்றுக் கொள்கிறார்கள் அனுரஜ தேச்ச தவ பிரகீர்த்தியா ஜகத்து பிரகிஷ்ய அனுரஜ்ய தேச்ச இது ரெண்டு விதமாக சொல்லலாம் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் உன்னுடைய அருளால தான் இந்த உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று உலகத்தையும் நேசிக்கிறார்கள் அந்த உலகத்திலே அருளை பொழிந்து கொண்டிருக்கின்ற உன்னையும் அவர்கள் நேசிக்கிறார்கள் அனுரஜத்தைனா பெரும் காதல் கொள்கிறார்கள்னு அர்த்தம் பொருளிலும் இன்பத்திலும் பதவிகளிலும் புல ரொம்ப காதல் கொள்றது அதாவது ரொம்ப அது அட்டாச்சா இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல அனுராகு சொன்னா நாரதர் சொல்லுகிறார் பூஜ்ய விஷயேஷு அனுராகஹா பக்திஹி அப்படிங்கிறார் போற்றத்தகுந்த பொருளில் இடைவிடாத ஒரு அன்பு உணர்ச்சி அதற்கு பெயர் தான் அனுராகம்னு பேர் அந்த அனுராகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் உண்மைதான் இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்னா அதெல்லாம் உன்னுடைய மகிமையினால்தான் அப்படின்னு அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து உன்னை அறிந்து கொண்டு சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றால் அது மிகவும் போற்றுதலுக்குரியது அது பொருத்தமானது தான் அது மாத்திரமில்லை உன்னை அறிந்து கொண்டு விட்டால் என்ன ஆகும்னா இப்ப நாம் சொல்ல போற பதங்களை வச்சுத்தான் பிராயஷ்சித்த கர்மத்தில் இதை ஒரு மந்திரம் போன்று பலர் சொல்லுகிறார்கள் பீதானி ரக்ஷாம்சி திசோத்ரவந்தி இந்த ராட்சஸர்களெல்லாம் பயந்து போய் திசைக்கு ஒருவரா ஓடி போகிறார்கள் இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட செயல்கள் பல்வேறு விதமான துன்புறுத்துதல்கள் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் அச்சப்பட்டு இறைவனுடைய பெருமையினால் தான் இறைவனுடைய சிறப்பினால்தான் செதரி ஓடுகிறார்கள் மணி அடிக்கிறதுக்கே ஒரு மந்திரம் சொல்றோம் இல்லையா ஸ்லோகம் சொல்றோம் ஆகமார்த்தந்தூ தேவானாம் கமனார்த்தந்தூ ரஷாம் கண்டானாதம் கரோம்யாதவ் தேவதாக்வான லாஞ்சனம் அதாவது தேவர்களை வரவழைப்பதற்காகவும் தேவானாம் ஆகமார்த்தம் கமனார்த்தந்தும் இரட்சசாம் ராட்சசர்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த மணி சத்தம் கேட்டால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காரணும் கோயிலில் பெல் அடித்தாச்சுன்னா உலக விஷயம் பாலிடிக்ஸு கண்டதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு கடவுளை தியானம் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோகமே அழகாக இருக்குது இராட்சசர்களெல்லாம் ஓடி போகணும் தேவர்களெல்லாம் வர வேண்டும் அதற்காக வேண்டி மணி அடிக்க வேண்டும் குருவே கண்டா ரவம் கண்டா ரவம்னா ரவங்கிற சொல்லுக்கு ஓசைன்னு பேர் கண்டான்னா மணி குருவே குருவேன்னா நான் அதை அடிக்கிறேன்னு அர்த்தம் தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் தெய்வங்களையெல்லாம் அழைப்பதற்காக அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல நல்ல உடன்பாட்டு எண்ணங்கள் நம் உள்ளத்திலே பெருகட்டும் எதிர்மறை எண்ணங்கள் நம் உள்ளத்திலிருந்து அகலட்டும் ஆஹ் புறத்தில் இருக்கிற ராட்சசர்கள் புறத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்ங்கிற விஷயம் வேற அகத்துல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நீங்கி அகத்திலே நல்ல எண்ணங்கள் மேலோங்க வேண்டும் அது மாத்திரமில்லை இந்த கடைசி வரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறது சர்வே சித்த சங்காகச்ச நமசியந்தி கபிலர் முதலான எல்லா சித்த கிணங்கள் பிறக்கிற போதே கடவுளப்பத்தின் அறிவு வாழ்க்கை அறிவோட பிறக்கிறவர்கள் அப்பேற்பட்ட சித்த புருஷர்களெல்லாம் நன்றாக நமஸ்காரம் செய்கின்றார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான் பகவானுக்கு முன்னால் சமர்ப்பணம் பண்ணுறான் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லாரும் தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் அதனால் நமக்கு நன்மை எல்லாம் ஏற்படும் இந்த உலக வாழ்க்கையும் நம்ம நல்லா நடத்துவோம் அதே சமயம் நம்ம இறைவனை சார்ந்திருந்து அறச் செயல்களில் ஆழமாக ஈடுபடுவோம் நம்முடைய வாழ்க்கை திருஞான மண்ணில் நல்ல வண்ணம்ாகவும் எண்ணி பார்த்தால் ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையாகவும் அமையும் என்பதில யாதொரு சந்தேகமும் கிடையாது ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதுதான் அர்ஜுன உவாச்சானே ஹிருஷிகேஷ தவ பிரியா ஜகத் பிரகிருஷ்யவந்தி